தினம் தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பண்டூட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று மகாபாரதத்தில் அர்ஜுனனின் தவ வாழ்க்கையை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்வோம் வியாச பெருமான் காட்டிற்கு சென்று பாண்டவர்களை ஆசிர்வாதம் செய்து மகிந்தார் பின்னர் அர்ஜுனிடம் புதிய அஸ்திரங்களை பெறுவதற்காக தவத்தில் ஈடுபடும் வண்ணம் கூறினார் அதன்படி அர்ஜுனன் தன்னுடைய சகோதரரிடம் கூறிவிட்டு தவ வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்னர் தன் மனைவிடமும் சென்று விஷயத்தை கூறினான் அவள் ஒரு தாய் மகனுக்கு அறிவுரை கூறுவது போல தனக்கு தெரிந்தவைகளையெல்லாம் கூறினாள் தனஞ்செயனே உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் நம் எல்லோருடைய வாழ்வும் பலமும் உன்னுடைய திறமையில்தான் இருக்கின்றன ஆகவே நீ உன் எண்ணப்படி தவம் செய்து நீ பெற வேண்டிய அஸ்திரங்களுடன் வந்து சேர்வாயாக என்று அவளை பெற்ற தாயார் வாழ்த்துவது போன்று வாழ்த்தி அனுப்பி வைத்தாள் அர்ஜுனன் அனைவரிடம் விடை பெற்று கொண்டு கொடிய காடுகள் மலைகள் இவைகளெல்லாம் தாண்டி சென்றான் அங்கே ஒரு முதியவரை கண்டான் அவருடைய தோற்றம் யாரையுமே கையெடுத்து கும்பிட தோன்றும் வண்ணம் இருந்தது அவர் அர்ஜுனை பற்றி மிகவும் அன்புடன் விசாரித்தார் அர்ஜுனன் தாம் வந்த காரணம் பற்றி அவருடன் பணிவாக கூறினான் தவம் செய்து இந்திரனம் அஸ்திரங்களை வாங்கி செல்ல வந்திருப்பதாக கூறினான் இவ்விதம் அர்ஜுனன் பணிவாக கூறவும் அந்த முதியவர் புன்னகையுடன் தம்முடைய உண்மையான உருவத்தை அவனுக்கு காட்டவும் அவன் அவ் அவருடைய அணி அடிபணிந்து வணங்கினான் இவ்விதமாக அர்ஜுனன் இந்திரனைக் காணவும் இந்திரன் மிக்க மகிழ்ச்சியுடன் தன் அன்பு மகனான அர்ஜுனனைக் காண என்று ஆவல் கொண்டுள்ளதாக கூறினான் இவ்விதம் அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்கவும் அர்ஜுனன் இந்திரனிடம் தனக்கு வேண்டிய அஸ்திரங்களைத் தந்து உதவும்படி கேட்டுக்கொண்டான் இந்திரனும் மனப்பூர்வமாக இசைவு தெரிவித்தான் அர்ஜுனன் கவலையே பட வேண்டாம் என்றும் அவனுக்கு வேண்டிய அஸ்திரங்கள் கிடைக்கும் என்றும் கூறி வாழ்த்தினான் அர்ஜுனன் மகிழ்ச்சியுடன் காணப்பட்ட அந்த வேளையில் மகனே நீ சிவபெருமானை தியானித்து தயம் தபம் செய்வாயாக அவர் உனக்கு காட்சி தருவார் அவரிடமிருந்தும் நீ வேண்டிய அஸ்திரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்றான் இவ்விதம் கூறிவிட்டு இந்திரன் மறையவும் அர்ஜுனன் இமயமலையில் சிவபெருமானின் அருள் கிடைப்பதற்காக தவம் புரிந்து வந்தான் இவ்விதம் கடுதாவும் புரிந்து வந்த வேளையில் ஒரு காட்டு பன்றி அங்கு வந்து அவனுக்கு இடையூறு செய்தது உடனே அம்பு எய்து வீழ்த்த எண்ணினான் அதே பன்றே அங்கு பெண்ணொருத்தியுடன் வந்த வேடனும் அன்பு எய்தான் அந்த பன்றிக் கீழே விழுந்தது அர்ஜுனன் அந்த வேடனும் வேடனே நான் குறிவைத்த பன்றின் மீது நீயும் குறிவைத்து அம்பு எய்தாயே ஏன் என்று நான் அறிந்து கொள்ளலாமா என்று அன்புடன் தான் கேட்டான் இவ்விதம் அர்ஜுனன் கேட்கவும் அந்த இளைஞன் புன்னகை புரிந்த வண்ணம் பேசினான் ஐயா வீரனே இந்த காடு எங்களுக்கு சொந்தமானது இந்த காட்டை வைத்துதான் நான் பிடைக்கிறேன் ஆனால் நீயோ பொழுதுபோக்கிற்காக இங்கு வந்திருக்கிறாய் என்னால் தான் இந்த பன்று இறந்தது அதாவது நான் எய்த அம்பினால்தான் பன்று இறந்தது இதை நீ ஒத்துக்கொள்ளவில்லையானால் என்னுடன் போராடிதான் வெற்றி பெற வேண்டும் என்ன சொல்கிறாய் என்று கேட்கவும் உடனடியாக அந்த வேடனுடன் போரிட ஆரம்பித்தான் அவனை நோக்கி எத்தனை அம்புகளை ஏவினாலும் அவன் அந்த வேடனை எதுவும் செய்யவில்லை அவன் மிகவும் இழவாக தப்பி வந்தான் கடைசியில் தன்னுடைய வில்லின் நுனியால் அவனை குத்திவிடலாம் என்று முயற்சிக்கவும் அந்த வேடன் வில்லை பறித்து ஒடித்து எரிந்துவிட்டான் வில் ஒடிந்து போனது நிலையில் இனி என்ன செய்யலாம் என்று அர்ஜுனன் திகைத்து போய் நின்றான் பின்னர் அவனுடன் மல்யுத்தம் செய்து வெற்றி பெறலாம் என்று எண்ணினான் மல்யுத்தத்திலும் அந்த வேடன்தான் வெற்றி பெற்றான் பின்னர் ஒன்றும் புரியாதவனாக இறைவனை நினைத்தான் இவ்விதம் அவன் இறைவனை நினைத்த வேலையில்தான் அவன் சிற் சிற்றறிவுக்கு வேடனாக வந்திருப்பது யார் என்று தெரிந்தது உடனே அந்த வேடனின் கால்களில் விழுந்து வணங்கினான் அர்ஜுனன் முன்னே பரமேஸ்வரன் காய்ச்சளித்தான் அவனை வணங்கிய அர்ஜுனன் தன்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டான் பரமேஸ்வரன் புன்னகையுடன் அவனிடம் பேசி மகிழ்ந்தான் மகனே உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் வெற்றி மேல் வெற்றிகள் உனக்கு கிடைத்த வண்ணம் இருக்கும் உன்னிடமிருந்து நான் பறித்து அஸ்திரங்களை நீ பெற்று என்று கூறி அவனிடமிருந்து பெற்ற அஸ்திரங்கள் அனைத்தையும் திருப்பிக் கொடுத்ததோடு பாசு பதா அஸ்திரத்தையும் கொடுத்து வேண்டிய வரங்களையும் அளித்தான் பின்னர் அர்ஜுனிடம் மகனே நீ தெய்வலோகம் சென்று தேவேந்திரனை சந்திக்க வேண்டும் என்று கூறி பரமேஸ்வரன் மறைந்துவிட்டான் அந்த இடத்தை விட்டு பேரொழி ஒன்று மறைந்து விட்டதை அர்ஜுனன் உணர்ந்தான் சிறிது நேரத்திற்குள்ளாக அவனை இந்திரலோகத்திற்கு அழைத்து செல்ல தேர் ஒன்று வந்து நின்றது அதில் அவன் ஏறி தேவேந்திரனை காண சென்றான் இவ்விதம் அவனுடைய தவ வாழ்க்கை சிறைப்படைந்தது இதுவே மகாபாரதத்தின் அர்ஜுனின் தவ வாழ்க்கை கதையாகும் நன்றி வணக்கம்